குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மனிதனுக்கு சிறப்பாக அமைந்திருப்பது அறிவாகும் அதாவது மற்ற உடல்களிலே வாழ்கிற உயிர்களுக்கெல்லாம் அந்த உடலிலே பகுத்தறிவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக மிக குறைவு அதற்கென்று திட்டமிடப்பட்ட வழியிலே மட்டும் அவைகள் வாழ்கின்றன மனிதனுக்கு மட்டும் பகுத்தறிவு என்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது மற்ற உடல்களிலே வாழ்கிற உயிர்களுக்கும் மனித உடலிலே வாழ்கிற உயிருக்கும் வேற்றுமையை தருவது இந்த மனித உடல்தான் இந்த மனித உடலுக்கும் மற்ற உடலிலே வாழ்கிற உயிர்களையும் உடல்களையெல்லாம் ஒப்பிட்டு ஒரு அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம் இவ்வாறு சொல்லுகிறது அதாவது உண்பது உறங்குவது அச்சப்படுவது இனப்பெருக்கம் செய்வது இவைகளெல்லாம் மற்ற உடல்களிலே வாழ்கிற உயிர்களுக்கும் மனித உடலிலே வாழ்கிற உயிருக்கும் பொதுவானது ஆனால் மனித உடலிலே வாழ்கிற உயிருக்கு மட்டும் இந்த உடலிலே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் எல்லாவற்றையும் பகுத்து அறியும் ஆற்றல் அமைந்திருப்பதுதான் எவன் ஒருவன் இந்த பகுத்தறியும் ஆற்றலை நன்கு பயன்படுத்தவில்லையோ அந்த அவன் மனிதனாக பிறந்து பயனை அடையாதவன் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஆகார நித்ரா பய மைதுனஞ்ச சாமானியமேதே பசுபிர் நராணாம் புத்திரஹி தேஷாம் அதிகோ விசேஷ புத்தியா விஹீனாக பசுபிகி சமானாக இதனுடைய பொருள் ஆகாரம் உணவு நித்ரா உறக்கம் பயம் பயம் என்று சொன்னால் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அதை பயம் என்று சொல்லால் குறிப்பிடுகிறோம் மைதுனம் மைதுனம் என்றால் மற்றொரு உடல்களை உருவாக்குகின்ற ஒரு சக்தி நம்முடைய உடலிலே இருக்கிறது ஆக இனப்பெருக்கம் செய்தல் என்று அதை நாம் மொழிபெயர்க்கிறோம் இது சாமான்யமேதே பசுபிர் நராணாம் இது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானது பசுபிகி நராணாம் ஏதே சாமான்யம் பசுபிகினா விலங்குகளுக்கும் நராணாம் என்றால் மனிதர்களுக்கும் ஏதே இவைகள் சமானம் பொதுவானது ஆனால் தேஷாம் ஆவைகளுள் புத்திரி தேஷாம் அதிகோ விசேஷா மனித உடலிலே வாழ்கிற உயிருக்கு மாத்திரம் பகுத்தரிகின்ற சக்தி அதை புத்தி என்று சொல்லுகிறோம் புத்திர்கி தேஷாம் அதிகோ விசேஷா புத்தியா விஹீனாக பகுத்தறிவை பயன்படுத்தாதவர்கள் விலங்குகளுக்கு சமானமானவர்கள் என்று சொல்லுகிறது எனவே நாம் அனைவரும் நம்மிடத்தில் இருக்கிற பகுத்தறிவை நன்கு பயன்படுத்த வேண்டும் இதை கொண்டு நாம் இந்த அறிவினுடைய பெருமையை உணர்ந்து நாம் அறிவால் சிறப்புற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த அறிவை வளர்க்கவும் அந்த அறிவை வாழ்க்கையில் பின்பற்றவும் அதன்படி அந்த அறிவை அனுபவ அறிவோடு சேர்த்து பிறருக்கு வழங்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அறிவை பகுத்தறிவை நாம் முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இதுவே இன்றைய செய்தி ஹரி